உலக உலக ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் ஜனாதிபதியா ஆனதுக்கு அப்புறம் அவரோட பிறந்த நாளான செப்டம்பர் அஞ்சாம் தேதிய வந்து கொண்டாடுறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டப்போ அவர் தன்னோட பிறந்தநாள் ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி ஆசிரியர் தினமா கொண்டாடணும் கேட்டுக்கிட்டாரு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தான் இந்தியாவில வந்து முதல் ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் வருஷம்தான் இந்தியால ஆசிரியர் தினத்துக்கு வந்து முதல் அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க அப்போ இது அந்த அதையும் இந்த இந்த ஓய்வு பெற்றிருந்தாரு ஆனா இதுல வந்து இன்னொரு இந்தியால ஒருத்தரோட மறைவுக்கு முன்னாடி பேர் பிரசாத் அது மட்டும் இல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணனோட நூறாவது பிறந்த வருஷத்துக்கு கூட இந்தியா போஸ்ட் வந்து ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் எல்லா கண்ட்ரீலுமே செப்டம்பர் பைவ் தான் ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்களா இல்ல இல்ல ஆசிரியர் தினம்னு பார்த்தா பல நாடுகள்ல வெவ்வேறு நாட்கள்ல கொண்டாடிட்டு வராங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கே நம்ம நாட்டுல செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்தியாவோட ஆசிரியர் தினம்னு நாம கொண்டாடுறோம் அப்ப உலக ஆசிரியர் தினம் இருக்கா இருக்கு இருக்கு உலக ஆசிரியர் தினம் வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் இது வந்து இருவத்தோரு நாடுகள் வந்து அக்டோபர் அஞ்சு வந்து ஆசிரியர் கொண்டாடுறாங்க இங்கிலாந்து ஜெர்மனி நெதர்லாந்து பாகிஸ்தான் சில கண்ட்ரிஸ் அப்படியா அது மட்டும் இல்ல வருஷத்துல இன்னொரு நாளும் ஆசிரியர் கொண்டாடுறோம் அது வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி அந்த நாளை வந்து ஒரு பதினோரு கண்ட்ரிஸ் வந்து ஆசிரியர் கொண்டாடுறாங்க குறிப்பா சொல்லணும்னா சவுதி அரேபியா ஈஜிப்ட் லிபியா இப்படி பதினோரு கண்டிஸ் வந்து கொண்டாடுறாங்க வெளியிட்டிருக்காங்க அதுல முதல்ல இருக்கிறது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் ரஷ்ய தலைவர் லெனின் முன்னாடி இருந்து நடத்தின அக்டோபர் புரட்சி தான் உருவாக வந்து ஒரு காரணமா அமைஞ்சது ஆசிரியர்களை வந்து பெருமை சேர்க்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் வருஷம் ஆசிரியர் தின அஞ்சல் தலை வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவது அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து ஆசிரியர் தினத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு ஆசிரியர்களுக்காக வெளியிட்ட முதல் அஞ்சல் தெலையாது அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் ஆசிரியர்கள் அப்புறம் கல்வி நிறுவனங்கள் அப்புறம் பல்கலைக்கழகங்கள்கிட்ட பல நூறு அஞ்சல் தலைகள் வந்து இந்தியா வந்து வெளியிட்டிருக்கு அஞ்சல் தலை வச்சிருக்கேங்க ஆசிரியர் தினத்தன்னைக்கு அஞ்சல் தலையை வெளியிடறது மூலமா கூட நம்ம ஆசிரியர்களை பெருமைப்படுத்த முடியும்ல ஆமா கரெக்ட் சிறு அஞ்சல் தலையும் ஆசிரியர் பெருமையும் வந்து சொல்லு அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்